அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி சொல்லு அலிஹசல்லால் மனைவியோ தன் ஊழியரையோ அடித்ததே இல்லை ஆனால் அல்லாஹுவின் வழியில் அவர்கள் போர் புரியும் போது மட்டுமே அல்லாஹுவிற்குரிய கண்ணியமான இடங்கள் சேதப்படுத்தப்பட்டாலே தவிர அவர்கள் தனக்காக எவரையும் பழி வாங்கியதில்லை மட்டுமே பழி முஸ்லிம் இரண்டு மூன்று இரண்டு